நீ நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து விநாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளேன் தியானத்தின் தலைப்பு நல்ல தீர்ப்பு ரைட் ஜட்ஜ்மெண்ட் வாசிக்க வேண்டிய பகுதி அப்போ சிலர் பத்தாம் தியாயம் முப்பத்தி நாலாம் வசனம் முதல் நாற்பத்தி நான்காம் வசன வரை யோபா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி பேரு என்று மெயர் கொண்ட சீமோனை வரவழைப்பாயாக என்று குருநிலைவுக்கு சொல்லப்பட்டது அப்பொழுது பேதரு பேச தொடங்கி தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இசரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே யோவான் ஞானஸ்நானத்தை பிரசங்கித்த பின்பு கலிலேயா நாடு முதற் கொண்டு யூதயா தேசமெங்கும் நடந்த சங்கதி இதுவே நசரேனாகிய இயேசுவை தேவன் பரசுத்த ஆவையினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் டனே கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவரையும் சுற்றித் தெரிந்தார் தேசத்திலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம் அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள் மூன்றாம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார் ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்தியட்சமாகும்படி செய்யாமல் அவர் மருத்துவரில் இருந்து எழுந்த பின்பு அவரோடே புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாகிய எங்களுக்கே பிரத்தியட்சமாகும்படி செய்தார் அன்றையும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மருத்தவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார் இன்றைய மனப்பாட வசனம் ரோமர் பத்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள் அறிவிக்கிறவர்கள் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் ஹவு ஷால் தே பிலீவ் இன் ஹீம் ஆஃப் ஹூம் தே ஹேவ் நாட் ஹர்ட் அண்ட் ஹவு ஷால் தே ஹியர் வித் அவுட் ஏ ப்ரீச்சர் இயேசு தான் சொர்க்கம் செல்ல ஒரே வழி என்றும் அவரின்றி மீட்பு இல்லை என்றும் இருக்குமானால் அவரை பற்றி கேள்விப்படுமுன் இறந்து விடுகிறார்களே அவர்களுடைய முடிவு என்ன நிலை என்ன என்பது அடிக்கடி கேட்கப்படும் ஒரு கேள்வி இறைவன் ஒரு மீட்பர் அவரது அடிப்படை குணமே மீட்க வேண்டும் என்று இருப்பதால் எவரும் சீரழிந்து போக அவர் விரும்பவே மாட்டார் எல்லா மனிதரும் மீட்கப்பட அவர் விருப்பம் கொண்டுள்ளார் என்று ஒன்று தீமு இரண்டாம் தியாயம் மூன்றாம் நான்காம் வசனங்களிலே வாசிக்கிறோம் நம்முடைய ரட்சிகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் எது எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் விருப்பம் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு சிலருக்காக மட்டுமல்ல உலகில் உள்ள எல்லாருடைய பாவங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தினார் கடவுள் எல்லா மனிதரையும் பிரியமானவர்களே ஒன்றுபோல் நேசிக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது அவரிடம் பாரபட்சமே கிடையாது ஒருவர் அற்செய்தியை கேள்விப்படவில்லை என்றால் அது அவனது குற்றம் அல்ல அது சபையின் தவறுதல் கொர்னேலியூ என்ற இத்தாலியன் கிறிஸ்தவன் முன்பதாகவே அவனது பிரார்த்தனைகள் கேட்கப்பட்டன தான தர்மங்கள் கடவுளால் நினைக்கப்பட்டன என்று நாம் வாசிக்கிறோம் எனவே தான் பேதிரு அவருடைய குடும்பத்தாருக்கு பிரசங்கிக்கும் பொழுது எல்லா இனத்தவரிலும் கடவுளுக்கு பயந்து நேர்மையாய் செயல்படுகிறவன் எவனோ அவன் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படுவான் என்று தெளிவாக கூறினார் தனக்கு கிடைத்துள்ள வெளிச்சத்தின் அளவுக்கே எந்த மனிதனும் நியாயம் தீர்க்கப்படுவான் கடவுள் நீதி உள்ள நியாயாதிபதி அல்லவா இதோ ஆபரஹாம் சொன்னதை கேளுங்கள் 18 அத்தியாயம் ஆதியாகமும் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலே துன்மார்க்கனோடைய நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக நீதிமானையும் துன்மார்க்கணையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்று ஆபிரஹாம் அன்று மன்றாடினான் என்று நாம் பார்க்கிறோம் நற்செய்தியை ஒருபோதும் கேட்காதவருக்கான தீர்ப்பு நிச்சயமாக அதை கேட்டும் ஏற்றுக்கொள்ளாதவருக்கு கிடைக்கும் தீர்ப்பு போல இராது நியாயப்பிரமாணம் இல்லாதவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் நியாயந்திருக்கப்படுவார்கள் நியாயப்பிரமாணத்தை உடையவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நியாய தீர்க்கப்படுவார்கள் இதுதான் வேத ஒழுங்கு பரலோகில் பிரியமானவர்களே நமக்கு மூன்று அதிர்ச்சிகள் காத்திருக்கும் ஒன்று நாம் நினைத்த சிலர் அங்கு வரமாட்டார்கள் இரண்டு நாம் நினையாத பலர் அங்கு வந்து விடுவார்கள் அதைவிட ஒரு அதிர்ச்சி அங்கு என்ன தெரியுமா நாம் அங்கே போய் சேர்ந்திருப்போம் இறைவன் தம்மை தான் முழுமையாக வெளிப்படுத்தி இருந்தாலும் தமது நன்மையையும் கிருபையையும் இயற்கை மற்றும் மனசாட்சி மூலமாகவும் அவர் தெரிவிக்கிறார் இதோ ஒரு முக்கியமான வசனம் அப்போ சில பதினான்காம் அத்தியாயம் பதினேழாம் வசனம் தேவன் நன்மை செய்து வந்து வானத்தில் இருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய ஹிருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாது இருந்தது இல்லை என்று அறிந்திருக்கிறோம் எவ்வளவு தெளிவான வார்த்தை பாருங்கள் நற்செய்தியை கேட்காமல் இறப்போருக்கு ஆவிகளின் உலகில் நற்செய்தியை மறுபடியும் கேட்க ஒரு வாய்ப்பளிக்கப்படும் என்பது சிலரது கருத்து ஆனால் ஒரே தரம் இறப்பதும் பின்பு நியாயத்தீர் படைவதும் மனிதருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்ற வேதத்தின் தெளிவான போதனையின் அடிப்படையில் இவ்விதமான ஒரு போதனைக்கு இடமே இல்லை என்றுதான் நான் சொல்லுவேன் நற்செய்தி கேளாதவரின் முடிவை முழுவதுமாக அறிந்து கொள்ள நமது குறுகிய மூளை அறிவு போதாது நற்செய்தியை கேட்டு இறப்போரை விட கேட்காமல் இறப்போர்தான் எண்ணிக்கையில் மிக மிக அதிகம் எனவே நற்செய்தி அறிவித்தலை தீவிரமாக்குவதே நமது தலையாய கடமையாகும் திருமறையில் கடவுள் தெளிவாக தராத பதிலை தோண்டி துருவி பார்த்து நேரத்தை வீணடிப்பது மடமையிலும் மடமை பிரியமானவர்களே நற்செய்தியை கேள்விப்படாது இறப்போரு நிலை என்று கேட்பதற்கு பதிலாக நற்செய்தியை அறிவியாமல் இறப்போறது நிலை என்னவா இருக்கும் என்று கேட்டுக்கொள்வதுதான் நல்லது அருமையான ஒரு பாடல் உண்டு பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கல் என்ற கட்டளையதா ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று தந்து தொண்டு செய்வேன் அதுவே நம்முடைய அர்ப்பணிப்பாக இருக்க வேண்டும் ஆவி ஆத்துமா தேகம் ஆண்டவர் சொன்னது போல உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறு உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் எந்த அளவிற்கு நாம் ஆண்டவரிடத்திலே அன்பு கொள்கிறோமோ அந்த அளவிற்கு ஆண்டவருடைய திருப்பணியை நிறைவேற்றுவதிலும் நாம் கருத்தூண்டி கரிசனை காட்டி கடைசி மனிதன் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை கேள்விப்படுகிற வரைக்கும் அயராது உழைப்போம் உழைத்து கொண்டே இருப்போம் ஆண்டவருக்காக எங்கெல்லாம் செல்ல முடியுமோ அங்கெல்லாம் சென்று கொண்டிருப்போம் அப்பொழுது கடைசி நாளிலே நாம் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராகிய நீதி உள்ள நியாயாதிபதிக்கு முன்பாக நிற்கும் பொழுது ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடைய ஆண்டவா வெறுங்கையாய் உம்மிடத்தில் நான் வருவேனோ என்கிற பாடலுக்கு அங்கு இடமிராது ஆண்டவிற்கு முன்பாக நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனேன் கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய் அநேகத்திலே உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்ற அவருடைய வாழ்த்துதலுக்கும் அவருடைய வரவேற்புக்கும் நாம் பங்குலொருளாக மாறுவோம் அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள் அறிவிக்கிறவர்கள் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் எங்கள் மகாபெரிய தேவனே இந்த அருமையான தியானத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் எவ்வளவு பெரிய பணியை உம்முடைய பேராணையின் மூலமாக எங்களுடைய கரங்களிலே நம்பி கொடுத்து விட்டு குமாரன் சென்றாரே இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து ஏனோ தானோ என்று மக்களுக்கு நாங்கள் அறிவிக்காமல் கவலையற்றிருப்போமானால் நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம் ஆண்டவரே அந்த உணர்வை கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் நீராழமாக ஆணித்தனமாக பதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம் இந்த வேளையிலே ஆண்டவரே சுவிசேஷத்தை கேள்விப்படாத லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்காக இன்னும் ஒரு சாட்சி கூட அவர்களுடைய எல்லைகளை போய் எட்டாத ஆயிரம் ஆயிரமான கிராமங்களுக்காக மக்கள் இனங்களுக்காக நோக்கி பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக எங்களுடைய நற்செய்தி பணி முயற்சிகளை நாங்கள் தீவிரப்படுத்த கர்த்தர் உதவிதாரோம் வீணான கேள்விகளிலே நேரம் செலவழிப்பதை விட்டு தெளிவாக இருக்கிற பதில்களின்படி நாங்கள் வார்த்தையை பூச்சக்கரத்தின் கடைசி மட்டும் அறிவிக்க கர்த்தர் எழுப்பி உற்சாகப்படுத்தி உந்தி தள்ளி அனுப்பி வைப்பீராக எங்களுக்கு எங்களுடைய தலைமுறையிலே சுவிசேஷத்தை கேள்விப்படவும் கேள்விப்படாதவர்களுக்கு அறிவிக்கவும் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் உண்மையும் உத்தமமாய் பொறுப்புணர்வோடு கடைசி இந்த பணியை நாங்கள் நிறைவேற்ற எங்களை நம்பி தந்த இந்த பணியிலே உண்மை நாங்கள் ஏமாற்றாதிருக்க நீரை எங்களுக்கு உதவி தாரோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமையன்